நபி அவர்கள் தூதர் சார்பாக அவர்களுக்கு உன் கவிதை மூலம் பதில் அளிப்பா என்றும் இறைவா ஹசானே ஜிப்ரில் அலிஹலாம் அவர்கள் மூலம் வலுப்படுத்துவாயாக என்றும் கூரியதே நீர் செவியுற்றீர் என்று கேட்டபோது அபுஹுரேராஹ் அவர்கள் ஆம் என்றனர் குறிப்பு இங்கு உம் கவிதை மூலம் என்பது அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது